அவகாசம் அளித்த அவரது கீழே நிழல் அளிப்பான் அவனது நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது என்று நபிசல்லு அனேகுல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று மூன்று பூஜ்யம் ஆறு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்